தலைப்பு நூற்று பதினாறு வெண்ணீர் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம் அதலால் அக்தே கொள்ளல் வேண்டும் யாதெனில் ஊற்றுநீர் பொற்றலை வாழை தென்னை முதலியவற்றின் பேரிலுள்ள பனிஜலம் மழை ஜலம் இவைகள் கொள்ளலாம் சாதாரண ஜலம் கொள்ளுவது கெடுதி ஏனெனில் மேற்படி ஜலத்தில் மூன்று உண்டு எனில் விஷம் பூதம் அமுதம் இம்மூன்றும் ஒன்றாகவே இருக்கும் எப்படியெனில் மேல் பாகத்தில் சிலிர்ப்பாகிய விஷமும் அதன் அடியில் ஏகதேசம் சுடுகையுள்ள பூதமும் அதன் அடியில் விசேஷ உஷ்ணமுள்ள அமுதமும் கூடி ஒன்றாயிருக்கும் மேற்படி ஜலத்தினது குணங்கள் ஆவன பூதஜலம் தத்துவ விருத்தி செய்யும் அமுதஜலம் பிராணசக்தி செய்யும் விஷஜலம் தத்துவ துரிசை போக்கும் அதலால் இடபேதத்தால் மேற்படி நீர் தனித்தனியாகவும் உள்ளன ஒவ்வொன்றில் மும்மூன்றாகவும் விரியும் அதலால் மேற்படி சுத்த அமுதம் கிடையாத பட்சத்தில் இதர ஜலங்களை பச்சையாக கொள்ளப்படாது வெண்ணீராக கொள்ளுதல் வேண்டும் அந்நீரும் ஐந்தில் மூன்றும் அல்லது ஐந்தில் இரண்டுமாக காய்ச்சி சர்க்கரை வெள்ளம் கண்டு இவைகள் சேர்த்து கொள்ளவும் நேராதபட்சத்தில் தென்னை நாயுருவி வாழை முதலிய வஸ்துக்களை சம்பந்தப்படுத்தியாவது சூரிய கிரணத்தில் வைத்தாவது சூரிய சரத்தால் பார்த்தாவது சிகரத்தை உண்ணியாவது கொள்ளல் வேண்டுமே அல்லது பச்சையாக கொள்ளப்படாது சனி நீராடு என்று சொல்வது சனி போன்ற கருமையான கருகிய நீரால் ஆடு என்று சொன்னது யாதெனின் வெந்நீர் ஒருவாறு ஊற்று நீர் இதன்றி மற்றபடி சொல்வது தெரியாமை சுத்த தேக விருத்தி செய்தல் வெந்நீர் ஆதலால் எக்காலத்தும் சுத்த ஜலம் சேர்க்கக்கூடாது காலங்கடந்து குளிர்ந்த ஜலத்தில் குளித்து ஈர உடையுடன் இருப்பது தேகக்கெடுதி குளிக்க வேண்டுமாயில் வெந்நீரில் குளிக்க வேண்டும்